வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ால் கடற்க மாமல்லபுரம் கடல் நீரில் இருந்த மகிஷாசுர வர்த்தினி கடல் நீரின்றி மணல் பரப்புடன் காட்சியளிக்கிறது பல்கலைக்கழகங்கள் இனி மூன்று புள்ளி இருபத்தி ஆறு அளவுக்கு மட்டுமே தொலைநிலை கல்வி நடத்துவதற்கான அனுமதி அளிக்கப்படும் என்பதை பல்கலைக்கழக மானிய குழு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது நீதித்துறையை களங்கப்படுத்துவது பாசிசத்தை வளர்க்கவே உதவும் என்று எச் ராஜாவிற்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திருமுருகன் காந்தி மீதான சட்டவிரோத செயல் தடுப்பு சட்ட வழக்கை சென்னை எழும்பூர் நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஒப்பந்த ஊழியர்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள பி அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினார்கள் புழல் சிறையில் கைதிகள் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக வெளியான புகாரை அடுத்து சிறைத்துறை அதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளனர் உட்பட பெருநிறுவனங்களின் மூன்று எப்டி சி மருந்துகளுக்கு தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது தகவல் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு பிரிட்டனை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனல்டிகா Global Science Research மற்றும் Facebook நிறுவனங்களுக்கு CBI நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பெங்களூரில் ஒரே நாளில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது ராஜு கொலை வழக்கின் சிறை தண்டனை பெற்று 7 ஏழு பேரை விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கை உச்சநீதிமன்றம் 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது பாஜகவுக்கு நெருக்கமானவர் என்னும் பிம்பத்தில் இருந்தா குரு பாபா ராம் தேவ் முதல் முறையாக மோடி அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் வெளியுறவு இணையமைச்சர் விகே சிங் கருத்து தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் டாராடூனில் நீண்டகால விசாவில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களின் இந்திய வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது உத்தரகாண்டில் பிரகாஷ் அறிவித்துள்ளார் மத்திய அரசு துறைகளில் காலியாக அதிகாரிகள் பணியிடங்களுக்கான அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் வியட்நாமில் அதிக அளவில் போதை மருந்து உட்கொண்ட ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் புகழ்பெற்ற இதழ் கைமாறியுள்ளது நிறுவன அதிபர் மார்க் பெனியா அவரின் மனைவி கார்பரேஷன் வாங்கியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் தொடரும் பயங்கரவாதத்தினால் தலிபான் தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் பத்து பேர் பலியாகியுள்ளனர் பிலிப்பைன்ஸை தாக்கிய மங்குட் புயலில் ஐந்து ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் பயனற்றவை மற்றும் தவறானவை என்றும் ரஷ்யா விமர்சித்துள்ளது வணிகச் செய்திகள் மூன்று வங்கிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு இந்தியாவின் மூன்றாவது பெரிய வங்கியாக உருவாகியுள்ளதாக நிதித்துறை சேவைகளின் செயலர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் மும்பை பங்குச்சந்தையில் நாளின் முடிவில் பெரும் சரிவு ஏற்பட்டது சென்செக்ஸ் ஐநூற்று புள்ளிகள் சரிந்தன இறக்குமதி செய்யப்படும் புடவை மீது விதிக்கப்பட்ட வர் வரி குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் அறிவித்துள்ளது இந்திய பங்குச்சந்தைகள் வணிக நேர தொடக்கத்தில் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளன அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பும் வீழ்ச்சியடைந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஓவர்டெஸ்ட் போட்டியில் பிரதாப் பிரமாதமாக பேட் செய்ய அடுத்து அச்சமற்ற கிரிக்கெட் வீரர் என்ற கொடுத்துள்ள தேர்வுக்குழு தலைவர் எம் பிரசாத் ரிஷப் பந்த் இந்திய அணிக்கு நீண்ட ஆடுவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடருக்கான இந்திய அணியில் சாக்ஷி மாலிக் இடம் பிடித்துள்ளார் குறைந்த இன்னிங்ஸில் இரண்டாயிரம் ரன்கள் பாகிஸ்தான் தெற்கு ஆசிய பெண்கள் கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் போட்டியில் இந்தியா மாலத்தீவு அணிகள் மோத உள்ளன திரைச் சுந்தர்சி சிங்கு திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஜார்ஜியாவில் தொடங்கியது தனுஷ் ஜோடியாக அணு விமானுவேல் நடிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது வீடுகள் கடைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்துவதன் அவசியம் குறித்து நடிகர் விக்ரம் நடித்துள்ள மூன்றாவது கண் என்ற என்றும்படம் சென்னையில் வெளியிடப்பட்டது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன திலு ஒரு துளி பொது குவியல் அறிவு அஞ்சல் தலை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல நிகழ்ச்சிகளை சென்மடுக்க டபிள்யூ டபிள்யூ நன்றி வணக்கம்